வணக்கம் நச்சினேயின் செய்தி சேவை நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை தமிழக செய்திகள் தீபாவளியை வண்ணமயமாக கொண்டாடலாம் சரவெடிகளுக்கு மட்டுமே நேரடி கட்டுப்பாடு தரையில் வெடிக்கும் வெடிகளுக்கு மட்டுமே இரண்டு மணி நேர கட்டுப்பாடு சென்று வண்ணமயமாக ஜொலிக்கும் மத்தாப்புகளுக்கு நேர கட்டுப்பாடு இல்லை என்று டிஜிபி மகேந்திரன் தெரிவித்துள்ளார் உர விலையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலத்தூர் தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுமக்கள் அதிகம் கூடும் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் மற்றும் வணிக வளாகங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க தொற்று நீக்கம் செய்யப்பட வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனையால் அதிகாரிகள் கலக்கமடைந்துள்ளனா் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஸ்டிரைக் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது முட்டை கொள்முதல் டெண்டர் நடவடிக்கை விடப்பட்டுள்ளது தமிழகத்தில் சத்துணவு பணியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சத்துணவு ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது நான் பேசுவேன் அஞ்சல் தலை சரித்திரம் சம்பவங்கள் சுவையான தகவல்களை என்ற இணைய பார்வையிடுங்கள் நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கதர் கிராம தொழில் பொருட்களின் உற்பத்தி அளவு 37 ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரும் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் பயன்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட இருபத்தி லட்சத்து முப்பதாயிரம் மார்க் மூன்று ரக அதிநவீன மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நம்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்து ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்தில் தொழிற்கடன் வழங்குவதற்கு புதிய இணையதளத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் தொழில் தொடங்க உகந்த சூழல் இந்தியா எழுபத்தி ஏழாவது இடம் பிரதமர் மோடிக்கு உலக வங்கித் தலைவா்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பாதாம் வால்நட் பயறு வகைகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது அமெரிக்க உற்பத்தி பொருட்களுக்கு உயர் சுங்கவரி விதிப்பு நடைமுறையை அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை இந்தியா தள்ளி வைத்துள்ளது செய்திகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் வெறியாட்டம் போட்டு வரும் பயங்கரவாதிகளின் ராஜகுருவாகவும் அறியப்படுபவர் மௌலானா சமியுல் ஹக் பாகிஸ்தானின் பிரபல மதவாதியான இவர் ராவல் பின்டி நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது விமான விபத்தில் பணியானவர்களில் இதுவரை இந்தோனேஷியாவில் அறுபத்தி பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்பு படை அறிவித்துள்ளது இலங்கையில் பிரதமர் ராஜபக்சே க்கு எதிராக நூற்று பத்தொன்பது எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்துவதால் வெளியாகும் வெப்பத்தை உலகத்தின் பெருங்கடல்கள் முன்பு நினைத்ததைவிட அதிகமாக உறிஞ்சுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அமெரிக்காவிற்குள் வெளிநாட்டினர் ஊடுருவி சட்டவிரோதமாக குடியேறுவதை தடுக்க அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது இந்தியாவிலிருந்து வரியில்லாமல் இறக்குமதி செய்து வந்த ஐம்பது பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த ஆண்டில் நடப்பு மாதம் வரை மானிய சிலிண்டர் சென்னையில் ரூபாய் பத்து புள்ளி பதினெட்டு அதிகரித்துள்ளது சிலிண்டர் இந்த ஆண்டில் இருநூற்றி இரண்டு புள்ளி இது ஆறு மாதங்களில் ஏற்பட்ட உயர்வு ஜூன் மாதத்திலிருந்துதான் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் மானியம் இனி ரூபாய் மூன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இந்த ஆண்டில் இதுவரை பதினான்கு இன்னிங்ஸ் விளையாடி 6 சதங்களுடன் ஆயிரத்து இருநூற்று இரண்டு ரன்கள் குவித்துள்ளார் ரோஜர்ட் பெடரர் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் காலிறுதிக்கு முன்னேறினார் இங்கிலீஷ் பிரிமியர் லீக் குழுவான போர்மெக் லீக் கின்னக் கார்பந்தின் காலிறுதிக்கு முன்னேறியது திரைச்ிகள் முத்துக்குமரன் இயக்கத்தில் யோகிபாபு நடித்துள்ள தர்மபிரபு படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஹாசனின் இளைய மகள் அக்ஷரா ஹாசன் பாலிவுட்டின் சில படங்கள் நடித்துள்ள இவர் தமிழில் அஜித்தின் வேதாளம் படத்தில் நடித்துள்ளார் தற்போது தமிழில் தன் தந்தையின் சபாஷ் நாயுடு படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் விஜய் ஆண்டனி நடிக்கும் புதிய படத்திற்கு அக்னி சிறகுகள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்